அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வினையால் வினையாக்கிக் நனை கவுள் யானையால் யானையாத்தற்று இது வினை செயல் வகையில எட்டாவது குரட்பா அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது குரல் மதநீர் நனைந்த கன்னத்தை உடைய பழகின யானையை கொண்டு வேறு பிற காட்டைகளை பிடிப்பது போல ஒரு செயலால் மற்றொரு செயலையும் சேர்த்து முடிக்க வேண்டும் நம்ம சொல்றோம் ஒரு கல்லை ரெண்டு மாங்காய் மூணு மாங்காய் அஞ்சு மாங்கான்லாம் சொல்றோம் இல்லையா அது மாதிரி தான் கல் பலன் அதிகம் அது மாதிரி ஒரு காரியத்தை வச்சு இன்னொரு காரியத்தை செய் அது சும்மா சாதாரணமாக சொல்ற எக்ஸாம்பிள் ஆனால் ஒரு காரியத்து மூலமா இன்னொரு காரியத்தையும் சாதிச்சுக்கிறது அப்படிங்கிற அர்த்த விஷயத்தை இங்கே நனை கவுள் யானைன்னா மதத்தால மதம் பிடிச்சு இந்த பக்கத்துல இருந்து ஒரு நீர் ஒழுகும் மத கண்ணத்தினை உடைய யானை கவுழ்ன கண்ணம்னு அர்த்தம் கதுப்பு இது மதத்தால எப்பவுமே நனைஞ்சின் இருக்கும் பழமொழி நானூறு ஒரு நூலில் தமிழ் நூலில் முன்னூத்தி பாடல் இதே மாதிரி இருக்கு ஆணம் உடைய அறிவினார் தன்னலம் மானும் அறிவின் அவரை தலைப்படுத்தல் மாணவர் கண்ணாய் மரங்கள் மாமன்னர் யானையால் யானையாத்தற்று அறிவால் அறிவாளரை வசப்படுத்த முடியுமே அன்றி அறிவற்றவரால் அறிவாளரை வசப்படுத்த முடியாது அப்படின்னு இந்த பாடல்ல முதல்ல இருக்கு அது எப்படின்னா யானையால் யானையாத்தற்று யானையால யானையை பிடிக்கிற மாதிரி தான் அப்படின்னு அதுக்கு பொருள் சொல்றாருங்க ஆமரசேக பித்ருதர்ப்பண நியாயகா அப்படின்னு சொல்லுவார்கள் ஆமரஸ்ட சித்தாகா பித்தரஸ்ட திருப்தாகு பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதாவது மாமரத்துக்கடியில் சென்று பித்திரு தர்ப்பணம் பண்ணினா இந்த பித்திரு தர்ப்பணம் பண்ணினத்துக்கு புண்ணியமும் கிடைக்கும் மரத்துக்கு நீர் ஊற்றின புண்ணியமும் கிடைக்கும் திருஷ்டபலமும் உண்டு அதிருஷ்டபலமும் உண்டு இகலோகபலமும் உண்டு பரலோகபலமும் உண்டு அதில் தர்ப்பணம் பண்ண மாதிரி ஆச்சு மரத்துக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆச்சு மரத்துக்கு தண்ணி விடுறதும் ஒரு புண்ணியம் அது தண்ணி விடுறதுனால மரம் செழிப்பாக இருந்து பலனும் பழமும் நமக்கு கிடைக்கும் இப்படி பல காரியங்கள் ஒரு தர்ப்பணம்ங்கிற பிதர்ப்பணம்ங்கிற காரியத்தினால இவ்வளவு நன்மைகளை நாம் அதுலேருந்து அடையிறோம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்கிற வழக்கம் இனி பதவலாம் வினையால் செய்கின்ற ஒரு செயலால் வினை அச்செயலை போன்ற வேறொரு செயலையும் ஆக்கிக்கோடல் முடித்து என்பது நனை யானையால் அப்படி போனோம் நனை கவுள் யானையால் மனிதர்களிடம் பழக்கப்பட்ட மத யானையை கொண்டு யானை காட்டில் தெரியக்கூடிய வேறொரு புதிய யானையை யாத்தற்று பிடிப்பதை போன்றது இதனுடைய பொழிப்பை மீண்டும் ஒரு முறை சொல்றேன் செய்கின்ற ஒரு செயலால் அச்செயலை போன்ற வேறொரு செயலையும் முடித்துக் கொள்வது மனிதர்களிடம் பழக்கப்பட்ட யானையை கொண்டு காட்டில் தெரியக்கூடிய வேறொரு புதிய யானையை பிடித்தலை போன்றது ஆகவே ஒரு காரியம் பண்றது மூலமாகவே இன்னொரு காரியத்தையும் சாதிச்சுக்கிறதுக்கு தெரியணும் இதுக்கு நிறைய இன்னும் நாம் சான்றுகளை எல்லாம் சிந்திக்க வேண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி நாம் சிந்திக்கலாம் ஆகவே இந்த குரட்பாவை நிறைவு ஒரு செயலால் மற்றொரு செயலையும் சேர்த்து முடிக்க வேண்டும் என்பது குரட்பாவின் உள்ளார்ந்த பொருள் வினையால் வினையாக்கிக் கொடல்